وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا أحمد عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا أما بعد ிஹனா அபூலா மஹஹ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அண்ண நசிபுன் மாலிக் ரசியாஹுமிதி முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கூடிய சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுலாஹி சல்லாஹு அலி வசல்ல மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தகால எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமானாலோ வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தகாலா தரித்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதும் நூத்துக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுள்ளாக ஐசுமாக கனியமி கோலமாக்கலே கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹூ அம்மனாலு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார் இந்த துணியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபகான ஹோ மனிதன் நேரான சீரான வழியில வாழ வேண்டும் ஒரு நாளும் வழி தவறி பெய்த்திட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த பலவிதமான ஏற்பாடுகளை துணியால செய்து வைத்திருக்கிறார் அதுல மிக முக்கியமான ஒன்று காலம் காலத்துக்குலம் அல்லாஹக்கு சுபகான ஹோ தகாலா நபிமார்கள ரசூல்மார்கள ஒவ்வொரு கவுங்களுக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹு தாலா அனுப்பி கொண்டிருந்தான் ஏன் மனிதர்களை நேரான சீரான வழியில ஒவ்வொரு ரசூல்மார்களும் தூதுவர்களும் சரியான முறையில வழி நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்கள ரசூல்மார்கள அல்லாஹு தாலா அனுப்பி கொண்டிருந்தான் அல்லாஹு நல்லடி யார்களே அருமையானவர்களே எனவே அந்த வகையில இந்த உண்மத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி எல்லா நபிமாரர்களுக்கும் முத்திரையாக அனுப்பப்பட்ட ஒரு நபி முழு உலகத்துக்கும் வரக்கத்தாக பெரியோரு ரஹ்மத்தாக வந்துத்த நபி தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூல் உல்லாஹி தல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நான் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்க கூடிய மாதம் அல்லாஹுக்கு சுபகான பெரிய பேரொழியாக நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்களை அனுப்பி வச்சானோ அந்த பறக்கத்தான ஒரு மாதத்தில்தான் நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் கணியமி அல்லாஹவி நல்லடி ஆறுகளே கண்ணால பார்க்கலும் காதால பல விஷயங்களை கேட்கலும் இந்த மாதத்துல நபிசல்லாஹு வளைவு செல்லம் அவர்களை பத்தி பல இடங்கள்ல அது சமா இது என்ற அடிப்படையில நேர்முக வர்ணனைகள் என்ற அடிப்படையில நபிசல்லாஹு வளைவ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ற அடிப்படையில பல இடங்கள்ல பல உலமாக்கள் மூலமாக நபிசல்லாஹு வளைவ செல்லும் அவர்களுடைய முழு வாழ்க்க வழிமுறையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பயன் செய்யப்பட்டு கொண்டிருக்கு எனவே அந்த அடிப்படையில கண்ணியமிக்க அவர்களே நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பல முன்மாதிரியான விடயங்களை வைத்து இருக்கிறார் குரகான் நேரடியாகவே செல்லுது உனட வாழ்க்கையில நாங்க அழகிய முன்மாதிரிகளை வெற்றி திட்டவட்டமாக அழகிய முன்மாதிரிகள் ஒரு மனிதனை நாங்க வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மனிதன் என்றா எல்லா மனிதர்களையும் வாழ்க்கையில பின்பற்ற அந்த மனிதன் கிட்ட நல்ல திப்பத்துக்கள் ஈகோணும் நல்ல குணங்கள் ஈகோணும் மக்களால விரும்பப்படக்கூடிய அல்லாவால பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய குணங்கள் ஈந்தாதான் ஷரியத்துடைய பார்வையில அவனை பின்பற்ற முடியும் எனவே அந்த அடிப்படையில முழு உலக ஸ்டாலின் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு நபிதான் முகமதுல்லாஹி சல்லாஹ் வளைவு செல்ல மாவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அல்ல பல அழகிய முன்மாதிரிகளை வைத்து இருக்கிறான் அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக இந்த காலத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த காலத்துல இந்த நாட்டுல வாழக்கூடியன்னு சொன்னாலும் பிழை இல்ல ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிஞ்சு அறிஞ்சி வைத்திருக்க வேண்டிய படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி தான் வலை வசல்ல அவங்களுடைய வாழ்க்கையில மாற்று மத சகோதரர்களோட இப்படி நடந்து கொண்டாங்க என்ன எனக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே வாழக்கூடிய நாணயங்களுக்கு தெரியும் அது பெரும்பான்மையான சமூகம் மாற்று மத சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பெரும்பான்மை மாற்று மத சகோதரர்களோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நினைச்சதை போல அவங்களோட புலங்க முடியாது எங்களுக்கு நாங்க விரும்பினதை போல அவங்களோட புலங்க முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழிகாட்டின இஸ்லாம் மாற்று மத சகோதரர்களோட எந்த முறையில வாழும் புலங்க ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி ஈர்க்கிறத போல இந்த விடயத்திலே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டினார் கணியமி நல்லடி யார்களே இஸ்லாமத்துல ரெண்டு விஷயங்கள் இக்குது இந்த ரெண்டு முறையில மாற்று மத சகோதரர்களோட புழங்க முடியாது இந்த ரெண்டு முறைகளை முஸ்லிம்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோ அதுல முதலாவது தான் சொல்லுவாங்க அவளமாக்கல் அதுல சுமான்னு சொல்லுவாங்க அவர்களை விட்டு வாழக்கூடிய சகோதரர்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்களோட எந்த குடுக்கல் வாங்கலும் இல்ல எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல நாங்க அவங்களோட புலங்களை தேவை இல்ல இப்படி நூற்றுக்கு நூறு வீதம் அவங்களோட உண்டாகாம அவங்களோட பேச்சுவார்த்தை இல்ல எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லாம முழுமையான முறையில தூரமாக ஈக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க அஸ்லத்து சொல்லி இப்படி ஈக்கிறத இஸ்லாம் அனுமதிக்கல்ல இன்னமொரு முறை ஒன்று இஸ்லாத்துல அல் இஸ்தி சாம் சொல்லுவாங்க அல்லது சொல்லுவாங்க மாற்றுமத மாறவனுக்கு தெரியா இவன் ஒரு முஸ்லீமா முஸ்லீம் இல்லாதவனா ஒன்றும் தெரியா அந்த அளவுக்கு அவங்களோட பின்னி பிணிஞ்சி கலந்து வாழ்றதை சொல்லுவாங்க சொல்லுது இந்த முறையில வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு அனுமதி இல்லை முறை ஒன்று அவங்களோட கலந்தும் வாழையலா அப்ப ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முத்தவசித்தான ஒரு முறையதான் ஒரு நடுத்தரமான ஒரு முறையதான் நபிசல்லு அலைவசல்ல எங்களுக்கு சொன்னாங்க அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் வாழ்ந்தாங்க ஒரு நடுநிலைமையாகுட் அலிகளும் வலியுறுத்தது என்னாஹு யார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹூ அலிகல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனோட புழங்கக்கூடிய சந்தர்ப்பம் அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத மனிதனோ களிமா சொன்னவனோ களிமா சொல்லாதவனோ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பொதுவாக அவங்க மக்களுக்கு மத்தியில் புலங்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான வித்தியாசத்தையும் மக்களுக்கு மட்டும் பொதுவாக ஓரமாக ஆனால் எல்லாத்தையும் சகோதரர்களூட வாழ்க்கையில் மதித்தாங்க சம்பவம் ஒரு ஜனா போகுதுலி எழுதி மரியாதை கொடுத்தாதா இல்லையா சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா இவண்ட ஜனாத நீங்க ஏன் நெலும் யார சூழல்லா களிம சொல்லாதவன் யார சூழல்லா என்னியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே சல்ல அல்லாஹு சொன்ன வார்த்தைன்னா அவன் களிம சொல்லாதான் சந்தேகம் நாங்க நினைச்சு ஹிதாயத்தை கொடுக்கலுமா அவனோட்டு தூரமாகறதால் ஹிதாயத்தை நசீமா கேளுமா கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்துல மாற்றுமத கித்தாபுகளில் பதிவு செய்றாங்க புகாரில ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இந்த சம்பவம் வருவது கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடி யார்களே நஜந்து எமன் கொஞ்சம் பேர் வந்தா இவங்க எல்லாம் மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தி இல்லாத மக்கள் இவங்க எல்லாம் வாராக நபிசல்ல சந்திக்க சொல்லப்படுவது நபிசல்லா எங்க ஈக்கிறாங்க மஸ்ஜிது நபவியில ஈக்கிறாங்க என்று சொல்லப்படுவது மஸ்ஜிது நபவியில ஈக்கிறாங்க சொல்லப்படுவது இந்த நேரத்துல அந்த மாற்று மத சகோதரர்கள் அவங்களுடைய தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு நேரம் வருவது எல்லாரும் எழுப்பி வணங்க ஆரம்பிக்கிறாங்க எங்க மசிதும் நபவியில இந்த நேரத்துல சில சாபாக்கள் எழுமினாங்க தடுக்க மாத்தாங்க என்ன செய்ய போறீங்களை செய்ய உடையும் என்ற நிலைமை வரக்கூடிய நேரத்தில் இந்த வா அனுமதிக்கும் அனுமதி இப்ப தெரியுமா சகோதரர்கள் வந்தா நபி சல்லாஹூ அலைவாசல்லும் இந்த இடத்துல தான் உட்காருவாங்க இந்த இடத்துல தான் மசூரை செய்வாங்க இந்த இடத்துலதான் உடன்படிக்க செய்வாங்க எதுக்குள்ளால மஸ்ஜிது கணியமி அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் என்னது மனிதர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில ஒரு வாக்குவாதம் போனாலும் தான் ஒரு விதண்டா வாதம் போனாலும் தான் ஒரு மாறுபட்ட கருத்து கருத்து வேறுபாடு போனாலும் தான் இந்த நேரத்திலேயும் குரான் செல்லுது இல்லா பில்லி ஹியா அவங்களோட பேச போல கண்ணியமா பேசுங்கன்னு தான் இஸ்லாம் தெளி ரொம்ப அழகா பேசுங்க மத்தவங்களோட பேசுறவா இல்ல நீ எல்லாம் களிம இல்லாதவன் நீ எல்லாம் என்றென்றும் நரகவாதி இப்படி இருந்தாலும் பேசுறத்துல அவங்களோட கல்வ உடச்சி அவங்களோட கண்டமாய் நடந்து அவங்கள கவலைக்குரியமாய் பேசுறத இஸ்லாம் ஒரு காலமும் அணி அனுமதிக்கவே இல்லை முழு உலகத்துல பெரியோரு பெரியோர் நஞ்சாக ஈந்தவன் இந்த பிரனுடைய விஷயத்துல கூட அல்லாக்கு முறை அல்லாஹ் குரான் பேசுங்க தெரியுமா அடிச்சு கொள்ளுற மாதிரி பேசவானுக்கு தைரியம் இல்லையா இஸ்ராயல் அலை ஹிஸ்தனாத்து வஸ்தனாத்துக்கு கண்ணத்தில் அரைஞ்சவங்க தைரியம் இல்லாத மனிதனா இவங்களுக்கு சொல்றான் சொல்லி காட்டுறான் பேசுங்க விரோனோட முல்ல மிருதுவாதான் அவனோட பேசணும் கண்ணியமா தான் பேசணும் முல்ல தான் பேசணுமே கத்தி அவனோட எல்லாம் சண்டை பிடிக்க போறல்ல அவன்கல்வொடைமா எல்லாம் பேசுறல்ல மிருதுவான முறையில மென்மையா அவனுக்கு சொல்லுங்க சில விஷயத்தை கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி ஆறுகளை அருமையானவர்களே இப்படித்தான் நபிசல்லாஹு வலையுசல்லம மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில இஸ்லாசம் கொண்டு போனா சும்மா ஓபாண்டு தேவையில்லாத ஒன்றும் பேசிக்கொண்டிருக்கல எங்களுக்கு தெரியும் பேசிக்கான சம்பவங்க ஒரு வயதான மூதாட்டி அவளுடைய உடுப்பு அட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போறதுக்கு ரெடி ஆகிற மதியினாவுட்டு இந்த நேரம் நபிசல்லா வலையசல்ல வராங்க வந்து கேட்கிறாங்க எங்கம்மா போறீங்க இவ்வளவு உடுப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் உணவு தூக்கேளுமா அவன சாமான எல்லாம் சொன்னாங்க இந்த மதீனாவுக்கு முகமது வந்து அவனால சரியான பிரச்சனை எங்க தெய்வங்கள் எல்லாம் வணங்கவானி சொல்றான் நாம எல்லாத்துக்கும் சரியான பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான் நாம் அவன் என்னை கிட்ட வந்துட முன்னுக்கு நான் அவசரமா ஊரோட்டு போ பாக்குறேன் அப்படியா சரியா ஒண்ணுமே சார் சொன்னா அவனோட உடுப்பு பொட்டி எல்லாம் எடுக்கிற விஷயத்துல நான் உங்களுக்கு உதவி செய்யவா சின்னா உதவி செய்யுங்க தலையில வச்சு கொண்டு போனாங்க நபிசல் அல்லா அலிசல் இந்த பெண்மணி வீட்டிலேந்து மதீனாவுடைய எல்லா வரைக்கும் நபி அவங்களுக்கு ஏசிக்கொண்டேதான் வந்தான் அவன் அப்படி அவன் இப்படி அது இது எல்லாத்தையும் ஒரு வார்த்தை பேச இல்ல பேசாம போனாங்க அந்த பெண்மணியா இறக்கினத்துக்கு போறோம் கேட்கிறாங்க இவ்வளவு என்ன உதவி செஞ்சிக்கி உங்களோட பேரரசரி எனக்கு சொல்லலே இந்த நேரம் தான் சொன்னாங்க நபி சல்லா அலுவலிஸ்லமாவ இவ்வளவு நேரம் நீங்க யாரும் ஏசிட்டு வந்தீங்களோ அந்த முகமது ஆத்தாமின்னு சொல்லி சென்றான் உடனடியாக களிமாவா சலி இஸ்லாத்துக்கு வந்ததை பாக்குறோமா இல்லையா இப்படிதான் எத்தி வச்சாங்க இஸ்லாமியர்கள் என்றா யாரு முஸ்லிம் என்றா என்ன எப்படி நடக்கணும் மாற்றம் அத சகோதரர்களோட அவங்களுக்கு பேசியல கொஞ்சம் யோசிங்க கண்ணியமிக்க அவர்களே இஸ்லாமியங்களுக்கு சொல்லுது ஹிதாயத் என்றதுடைய பொறுப்பே அல்லாட கையில நாங்க எல்லாரும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மாறு சற்று இல்லையா பெருமைறமா இல்லையா கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க களிமா சொல்லி தரப்பட்டு நாங்களும் இஸ்லாமியனா வாங்க கொண்டு எங்களுக்கு அப்பா அப்படி ஈக்கிற சுற்றி நாங்களும் இஸ்லாமியனா ஈக்கிறோம் அல்லாவுடைய கிருப்பையா அந்த மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது ஆனா குரான் என்ன அல்லா செல்றான் அல்லா நாடினா எல்லாத்தையும் ஒரு உம்மத்தாக அல்லாக்கு வைக்க ஆனா அல்லா பிரிவினைகளை வச்சுக்கிறானே எங்களே முஸ்லிம்களாக அவங்கள நன்முஸ்லிமாக வெச்சுக்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் அல்ல இல்லையா கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே சகாபாக்களும் இந்த முறையில தான் வாழ்ந்தாங்க துணியால எப்படி நபி காட்டினாங்களோ இந்த முறையில தான் கண்ணியமாக வாழ்ந்தாங்க அவங்களோட பேசுற விஷயத்துல மட்டுமல்ல ஒரு சின்ன விஷயம் எந்த ஒரு அநீதி நடக்காம பார்த்து கொண்டா ஒரு அநியாயம் மாற்று மத சகோதரர்களுக்கு நடக்க உடல் எந்த அளவுக்கு ஒரு யகுதி மனுஷன் வாரார் வந்து சொல்றாங்க உமரிபுன ஹத்தா பிரதி அல்லாஹிட்டா நான் வளக்கொண்டு பதிவு செய்ய மொத்த எதிரா கேட்டாங்க யாருக்கு எதிரா சொன்னா அவனோட பக்கத்தில் நபி சொல்ல மருமகன்லி அல்லாஹி இவங்க நான் வழக்கு போடுவோம் என்றாடி அவங்களோட ஆட்சி கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இப்போ உமரிபுணு ரதி அலி ரவி அல்லா பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க எலுமுங்க அலி சொல்லி எதிரா யாரு வழக்கு போட்டாங்களோ அவங்கிட்ட கொஞ்சம் போய் துக்காந்து கொள்றீங்களா தவறு கிட்ட இறீங்க இப்ப நீங்களும் வழக்காளி இப்ப விஷயத்துல நான் தீர்ப்பு தரோம் இப்ப இந்த நேரம் வழக்கு விசாரிக்கப்படுவது அந்த அந்த சம்பவத்தை செல்றதல்ல நோக்கம் இந்த நேரத்துல எலும்பி அந்த இடத்துல உட்காருங்க நான் உங்களே அந்த வழக்காளிய பக்கத்துல போய் உட்கார சென்னதில் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் போல உடனே மூஞ்சி மாறிதான் கண்டனே அலி என்று கேட்டா சஹாபாக்களுடைய உள்ளத்தை பாருங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவன் மூஞ்சி மாறினதுக்கு காரணம் சொன்னான் சொன்ன இடத்துல நீங்க செல்றமா அங்க போய் உக்காரஸ் என்னத்துக்கு அல்ல ஏன் மாறிச்சு நான் என்னத்துக்கு என்ன மூஞ்சி மாறிச்சு எனக்கு பயம் உண்டு வந்துட்டேன் தெரியுமா நீங்க என்னைய எலும்ப சொல்ல போகல பொம்யா அபல் ஹசன் என்று சொன்னீங்களே கண்ணியமா நீங்க அப்படி நீங்க சொல்ல கூடாது நீங்க செல்லும் அந்த எண்ணத்தை கொண்டு வரும் முஸ்லிம்களுக்கு மத்தியில நீதம் இல்லாம பேசிட்டா ஒரு வழக்காளிக்கு கூட கண்ணியமா பேசுறாரு எனக்கு அந்த கண்ணியம் தரல்லே அந்த எண்ணம் அவங்க உள்ளத்துல வந்துடுமே ஐத்தான் நான் பயந்தனே தவிர மத்தபடி வேறொன்றுக்கும் பைப்புடல்ல சொல்லி சொன்ன சகோதரர்கள கண்ணியமாக வாழ்ந்தான் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடி ஆறுகளே ஏன் இப்படி நாங்க பேசிக்கொண்டு இந்த காலத்துல சரியான கவலை கேட்டா சொல்றோம் அவன் களிம செல்லாதவன் அவன் ஒரு நரகவாதி அவனோட எப்படி பேசுறது அவன் அப்படி சார் இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டு அவர்களை பார்த்து ஹிதாயத்துக்கு நாங்க துவா செய்யறதும் இல்லை அவங்களுக்காக அல்லாக அபு தாலிபுடைய விஷயத்துல நபி சொல்லலா சொல்ல போங்க எவ்வளவு முயற்சி செய்ய ஏழுமோ வாயால களிமவ சொல்ல வைக்க உலமாக்களுக்கு மத்தியில் இதுல பல கருத்து வேறுபாடு மா சொல்ல முயற்சி செய்ய ஏழுமோ கிசாபுல எழுதுறாங்க محمد صلى الله عليه وسلم சொன்னா முப்பா யார் சொன்ன வார்த்தை வாயால களிம செல்லை ஆனா கல்பால கபு செஞ்சா இதுல கருத்து வேறுபாடு இல்ல இதெல்லாரும் ஏத்துக்கொள்ள தான் ஏத்துக்கொண்டாங்க எனக்கு தெரியும் இந்த மார்க்கம் ஹக்கு ஆனா ஏன் களிம ஏத்துக்கொள்ளல வாயால சொல்லல தெரியுமா ரெண்டு காரணம் சொன்னா பாருங்க காரணத்தை ஒன்னாவது காரணம் நான் களிம ஏத்துக்கொண்டா என்னைய பின்பற்ற ஒரு கூட்டம் ஏகிறாள் அவங்களோட என்னைய ஏளனமா பேசுவாங்க முகம்மதுக்கு பயந்து களிம செல்லித்தான்னு தெரியும் இன்னமொரு காரணம் சொன்னாங்க நீங்க எல்லாரும் சுஜூது செய்யறீங்களே இந்த சுஜூது செய்யக்கூடிய நேரம் அவங்களோட பின்பகுதி பித்தட்டு மேல் நோக்கி வருவது அத எனக்கு விருப்பம் இல்லை இதுக்குதான் நான் களிமாவை சொல்லாம அப்பே நபி உடல்ல வருவது கையில உமில் நீர் எச்சில துப்பினா துப்பி மூலம் உடம்புலேயும் தடாவினான் என்ன எங்களுக்கு தெரியுமா அவங்களுடைய தடாவினாங்க ஏன் எப்படியாவது வரும் களிம செல்லும் ஹிதாய கிடைக்கணும் என்ன செல்ல வாரம் தெரியுமா அவங்களே முயற்சி செஞ்சாங்க ஏண்ட பக்கத்திலே வரணும் யார رسول அல்லாதான் இதாயத்தை கொடுக்கும் அப்ப கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லது யார்களே களிம செல்லாத மாற்றுமத சகோதரனைகளே கேவலமா பேசுமா எங்களை கேவலமா பேச இலுமா அவனோட கேவலமா நடக்க இயலுமா ஏலா இஸ்லாம் எங்களுக்கு வழி காட்டுது கண்ணியமா நட இதத்தை அவங்களுக்கு கொடுக்கல் அவ்வளவுதான் அல்லா நாட்டினா குடுப்பான் அதுதான் உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க ஒரு முஸ்லீமை நீங்க ரோட்டில் கண்டிங்கண்டா அந்த முஸ்லீம பார்த்து நினைங்க அவனை விட நீங்க சிறந்தவன் நினைக்கவான் அவனை விட நான் சிறந்தவன் இல்லை இல்லை நீங்க எப்பயும் நினைங்க ஒரு முஸ்லீம கண்டீங்கண்டா என்னைய விட அவன் சிறந்தவன் என்று நினைங்க ஏனண்டா என்னை கிட்ட இல்லாத ஒரு நல்ல அமலுண்டு அவனோட வாழ்க்கையில கேளு எங்களுக்கு தெரியாது என்ன அமல் அவன் வாழ்க்கையில ஈக்கேன்னு சொல்லி அச்சுற்றி ஒரு முஸ்லீமா கண்டா நினைங்க என்னைய விட அவன் சிறந்தவனா தான் ஈக்கேலும் என்ன செய்ய அவனை விட நான் சிறந்தவன் என்றா நான் பெருமை வந்துடும் அதே போல ஒரு முஸ்லீம் அல்லாத மனிதனை கண்டா எப்படி நினைக்கணும் உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க முஸ்லீம் அல்லாத மனிதனை கண்டா நினைங்க எதிர்காலத்தில் இவன் என்னையிட சிறந்தவனா மாறையிலும் அது எங்கட கையில் இல்லை சில நேரத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து களிமட பாக்கியத்தை கொடுத்து எங்களை விட ஆபிதா வரையலுமா இல்லையா புதையல் மீன் ஐயாள் ஐமகமுல்லா யார் வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க ஆரம்ப காலம் பயங்கர மது குடிக்காரனா வாழ்ந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் இல்லாத பாவம் இல்லை முழு ஊர்ல எல்லாரும் பைப்பிட்டு புதையில் மீன் ஐயாள் ஐமகமுள்ளா ஆனா அல்லாஹு ஒரு குரான் ஆயத்தால ஹிதாயத்தை கொடுத்தான் கடைசியில எப்படியாப்பட்டவங்கள மௌத்தாவினாங்க பயங்கரமான வாழ்ந்தோம் மது குடிக்காரனா வாழ்ந்தோம் பயங்கர கொள்ளக்காரனா வாழ்ந்தவங்க கலவெடுத்தாங்க ஆனா மௌத்தா போல எப்படி மௌத்தாவினாங்க இமாம் புகாரியுடைய உஸ்தாத்மார்களுடைய பட்டியல்ல இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அவங்களோட உஸ்தாத் தான் ஐயா ரஹிம் அஹமுல்லா மது குடிக்காரன் யாரும் உஸ்தாதம் அமுத்தாவினார் இம்மா புகாரிட உஸ்தாதம் அமௌத்தாவினார் எனவே ஹிதாயத் நேர்வழி என்றது எங்கட கையில இல்லை நாங்க ஏசுறதால் அவனுக்கு நேர்வழி கிடைக்க போறது சில நேரத்துக்கு நாங்களே நேர்வழி விட்டு தூரமாவிடும் அல்ல எங்களே நேர்வழி விட்டு கலட்டிடுவான் களிமா விட்டு கலட்டிடுவான் அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை இந்த காலத்துல கவலை கனியமிக்கவர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த காலத்துல நாங்க மாற்று சகோதரர்களோட கண்ணியமாக நடக்கிற விஷயங்கள் அதை ஒரு சைட்ல வைப்போமே அதோட தனி டாபிகே அதோ ஒரு சைட்ல வைப்போமே இந்த காலத்துல கவலை வாழ்க்கையில இஸ்லாத்தை உணர்ந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் ஈகிறா இந்த காலத்துல நிறைய ஈகிறான் நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க பாஸ்ட் ரிலிஜன் சொல்லி பாருங்க இந்த காலத்துல அதிகமாக முழு உலகத்திலேயும் குரோ ஆகுற மார்க்கம் குரோத் அப்படி என்ற வளர்ச்சி அடைஞ்சிக்கொண்டு போற மார்க்கம் எதன்று இஸ்லாம் வேற எந்த மார்க்கமும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாது பரவி கொண்டு போற இஸ்லாம் தான் பரவும் அப்ப அப்படி ஈக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல நாங்க ஈக்கிறோம் ஒரு மனிதன் வாழ்க்கையில நாங்க முஸ்லிமா ஈக்கிறது ஆச்சரியம் ஏன்டா எங்களோட வாப்பா முஸ்லிம் எங்களோட அப்பா முஸ்லீம் எங்களோட ஒரு ரெண்டு மூணு பரம்பரை எங்களுக்கு முஸ்லீம் தெரியும் நாங்க முஸ்லீம் பேர்ல மார்த்தட்டுறது பேருமே அல்ல ஆனா ஒரு மனிதன் மாற்றுமத சகோதரனா இயக்கிறான் அவனுக்கு களிம இல்ல நாப்பது வருஷம் களிம இல்லாம வாழ்ந்தவன் வாழ்க்கையில நாப்பது வருஷத்துக்குப் புறம் குரான படிச்சு ஹதீஷ விளங்கி ஒத்த இஸ்லாமத்துக்கு வாரான் யோசிங்களே சின்னத்துல என்னடா இஸ்லாத்த படிச்சு தந்த சுற்றி முஸ்லீமாத்துக்கு மனிதன் எப்படி வெல்கம் பண்ணுவோம் அவனை கெட்டி தழுவி வர வைக்கணுமா இல்லையா அவன கைய பிடிச்சு மோந்து வர வைக்கணுமா இல்லையா இந்த காலத்துல என்ன பேசுறான் என்ன இருந்தாலும் நாப்பது வருஷம் நீ அந்த கடவுள் இந்த கடவுள் வாய் சாரில் கண்ணிய மிக்கவர்கள் இந்த காலத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஏரியா படி எனக்கு உண்மையில தெரியாது நான் என்னுடைய ஏரியாக்களை வச்சு பேசுறேன் நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு காரணமே முஸ்லிம்கள் கசப்பா ஈந்தாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு போறாங்க ஏலா மேல பேசல வந்தா சொல் இத்தன வரும் தானே இத்தனி பூஜை செஞ்சவன் தானே இப்படி சொல்லி சொல்லி கல்வ அடைக்கிறான் பேசாமஸ் வாய்ஸா அவங்களோட நடக்க எப்படி அவங்கள வெல்கம் பண்ண ஒன்றும் தெரியும் நல்லடியார்களே அருமையானவர்களே கவலை எவ்வளவு முஸ்லிம்கள் அவங்களுக்கு தெரியும் எப்படி கண்ணியப்படுத்தும் என்று ஆனா வேணும் என்று கண்ணிய படுத்தாங்க வேணும் என்று அவங்களோட கண்ணியம் நடக்காம ஈக்கலாம் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லது யார்களை அருமையானவர்களே பயந்து கொள்வோம் இந்த விஷயத்தில் இது விளாட்டல்ல இது விளாட்டல்ல இந்த காலத்தில் எங்களுக்கு கண்ணால பாக்கேலும் எவ்வளவு இடங்கள்ல எவ்வளவு இடங்கள்ல அவங்களுடைய பழைய மார்க்கத்தை சொல்லி சொல்லி ஈக்கக்கூடிய கூட்டம் குறான ஒரு ஆயத்தை மறந்துட்டாங்க வா ஒரு மனிதனை நினைச்சா கேவலமாக நடந்தா முடிவு என்ன என்று வெளியில தேடவான இஸ்லாத்துல தேடுவோம் உசாமாரதியாங்க இவங்கட விஷயத்துல பெரியல்லாஹூடைய விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்துல கேவலமாக நினைச்சாங்க அவங்களை இவனா என்ற மாதிரி நினைச்சாங்க அவ்வளவுதான் பேசல்ல இவனா அவன் என்ற மாதிரி பேசினாங்க கிசாபுல பதிவு செஞ்சாங்க அந்த இடத்துல கூட்டம் ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை இவங்க கொடுக்கல இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுது இன்னும் ஒரு கூட்டம் ஏகிது இந்த காலத்துல எங்களுக்கு பார்க்கு சில இடங்கள்ல கலப்பு திருமணங்கள் ஏங்குது நீங்க பாருங்க நான் எல்லாமே இந்த ஒரு நிலைமையை வச்சு பேசுறேன் இந்த ஊர்களில் எப்படி எனக்கு தெரியாது மேல மீட்டி மீட்டி நான் சொல்றேன் சில இடங்கள்ல கலப்பு திருமணங்கள் ஒரு குடும்பத்துல வாப்ப முஸ்லீம் உம்மா மாற்று மதம் உம்மா முஸ்லிம் வாப்பா மாற்று உம்மா வாப்பா முஸ்லீம் இல்லாட்டி புள்ள மாற்று இப்படி கலப்பு குடும்பங்களையும் இந்த குடும்பத்துல சில நேரத்தில் ஒரு ஜனாத புரிந்தா எங்க முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்றோம் அப்பா எப்படி நடக்குறோம் அந்த வீட்டுக்கு போவேன்மா யார் இதெல்லாம் சொல்றது சட்ட திட்டங்கள் படிக்கிறோம் நாங்க வந்த மார்க்கம் சகாபாக்கள் வாழ்ந்தவங்களுக்கு வழிகாட்டியா வந்திருவாங்களா நினைச்சல அவங்கள விஷயத்துல கலந்து கொள்ளவா மாற்றுமத சகோதரண்ட ஜனாதாலையும் கலந்து கொள்ளேயிலும் மின்பர் பொதுவாக பத்துவ பேசுற இடம் பத்துவாக்கள் பேசாமட்டு பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு அந்த அடிப்பாளைய ஜனாத வாய்ந்தாலும் போகேலும் ஒரு கண்ணியம் கொடுக்க அதுல கலந்து கொள்ளேயும் அதுல எந்த பிழையும் இஸ்லாமியங்களுக்கு சொல்லல்ல எது வரைக்கும் எங்கட் மார்க்கத்திலேந்து நாங்க போகாம அங்க மரியாதை செலுத்துறோமோ தாராள அனுமதி அப்ப அப்படி கூடிய நேரத்தில் ஒரு முடிவுக்கு எங்களுக்கு வரையலுமா ஏலா தாராளமாக போகேலே இன்னும் பெரிய ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு முஸ்லீம் அந்த இடத்துல முஸ்லீம் ஒன்று மௌத்தாகினாங்க ஒரு ஆளும் போனாலும் அவரையும் தடுத்து ஒரு கூட்டம் போவானு என்ன தெரியாவா அந்த குடும்பத்தை பத்தி நீங்க புதுசே அங்க போயிட்டுவா நான் யாராவது அங்க எல்லாம் உருவப்பாடம் வச்சு கொண்டிருக்கிறான் அதீத மாட்டிக்கொண்டிருக்கிறான் அங்க போய் துவா ஓதேலும் அல்லாத மனிதனுக்கு துவாண்டா பிழைன்னு செல்லேயலும் ஒரு முஸ்லீம் மவுத்தாவினா துவா ஓதேலான்னு செல்றேன் என்ன விதத்துல நியாயம் தாராளமா ஓதேலும் அதுல எந்த பிழையும் இல்ல இன்னும் ஒரு கூட்டம் அவன் மாற்று மதத்துலயும் அவங்களோட ஹராமான யாவர மதம் மாற்று மத சகோதரன் இல்ல இவன் செய்கிற பாவம் வெளியில நல்லவனை போல வாழ்ந்து கொண்டு டீப்பான் ஆனா இவன் செய்கிற பாவம் கடல் கடந்து பெய்து பாவம் செஞ்சுட்டு வருவான் நாடு கடந்து பெய்து பாவம் செஞ்சுட்டு வருவான் யாருக்கும் தெரியா கேட்டா வந்த உடனே ஒரு உம் அடிச்சா இவர் மன்னிக்கப்பட்டு இவர் இப்ப அன்று பிறந்த பாலகன் பத்திலம் பாலன போல வாராரு ஆனா வாழ்க்கையில பாவம் எடுக்க வழி இல்ல அவனை வடிக்கட்டே வேளா ஆனா இவர் செல்லுவாரு மாற்று மத சகோதரன் கொஞ்சம் அப்படி யாவரம் தெரியாவா சக்குடைய இடமே அதை பேசுற சத்தம் இவர் கிசாபுகள் நான் இந்த இடத்துல சின்ன சட்டம் ஒன்று வழங்கப்படுத்துறேன் ஒரு மனிதன் ஒரு குடும்பம் என்று இந்த குடும்பத்தில் ஒரு முஸ்லீம் மௌத்தாகினார் கலப்பு குடும்பம் இந்த நேரத்தில் அவன் ஹராமமான யாவரமோடு செய்யறாங்கன்னு வைங்களே முழுக்க முழுக்க வட்டி இந்த இடத்துல போய் தங்களுக்கு சாப்பிட ஏழுமா நிறைய பேருக்கு சந்தேகம் ஒன்றியுமே தின்னேலுமா உடிகேலுமா எது வரைக்கும் அவங்க முழுக்க முழுக்க வியாவரம் செய்யறாங்க வட்டி ஆவரம் ஹராமான யாவரமாக இருந்தாலும் இந்த காலத்துடைய பத்துவா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க அவங்க இந்த ஹராமான யாவரத்தோட இன்னொரு யாவரம் ஒன்று செய்யறாங்க ஒரு சின்ன பொட்டி கடை ஒன்று செய்யறாங்க அப்படி இல்லை சின்ன கடை ஒன்று செய்யறாங்க ஒரு ஹலாலான சின்ன யாவரம் ஒன்று செய்யறாங்க ஆனா மெயின் யாவரம் இந்த ஹாரம் தான் சின்ன பொட்டு கடை ஒன்றும் செய்யறாங்கண்டா சொல்றாங்க அந்த ஹராத்தை பாக்கவானம் அந்த ஹலால பாருங்க இந்த இடத்துல போயிட்டு திண்ணேலும் என்று அப்ப கண்ணியமை கல்லாக விநல்லடி மார்க்கத்தை சும்மா கஷ்டமாக்கவானும் சும்மா எங்களுக்கு ஏழுமான சட்ட நாங்க விரும்பி எடுக்க வானம் உளமாக்கல் தகுதியான கிட்ட போயிட்டு படி தெரியாட்டி கேளுங்க சும்மா நாங்க எங்களுக்கு வாய்க்கு வந்தோமே செய்யலாம் அப்படி செய்யலாம் நாங்க செய்யறது மட்டும் இல்லை நாங்களும் செய்யறல்ல அடுத்தவனுக்கும் அந்த விஷயத்த படி படிங்க விஷயங்களை மார்க்கமைதான் இன்ன தினம் ஈஸ்வரன் மார்க்கலே சி நாங்கத்தான் சும்மா அதை கஷ்டமாக்கி கொண்டேயும் எனவே கண்ணியமிக்கலாம் நல்லடி ஆரலே வாழக்கூடிய வாழ்க்கையில நாங்க பல சமூகங்களோட பொழங்க வேண்டிய தேவை ஒன்றே அந்த அடிப்படையில இந்த புனிதமான மாதத்துல நபிசல்ல அல்லாஹு வலைவாசல்ல அவங்களுடைய பல விஷயங்கள வாழ்க்கையில முன்மாதிரி எடுக்கிற நாங்க இந்த விஷயத்தையும் கொஞ்சம் முன்மாதிரி அறுப்போம் எப்படி மாற்றுமத சகோதரர்களோட கண்ணியமா நடக்கிறோமோ அதே போல ஒரு மனிதன் விரும்பி இஸ்லாத்துக்குள்ள வாராரு மார்க்கத்தை நாடி வாராருடா அவரை வெல்கம் பண்ணு எவ்வளவு இடங்கள்ல எப்படி இஸ்லாசவுக்கு போடான் சில இடங்கள்ல நான் பேசியன ஒரு இடத்துல பயானுக்கு அந்த நேரத்துல விரும்பி ஒரு மாணவன் இஸ்லாத்துக்கு வந்து சில முஸ்லிம்கள் பேசி பேசியே அந்த மாணவன் இஸ்லாத்துக்கு விரட்டான் பேசி பேசிய விரட்டும் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லது இப்படியான நிலைமை கிளீக்கு அதனால வாய பாதுகாருங்க நாங்க சில நேரத்துக்கு அப்படி பேசக்கூடிய நேரம் நாங்க ஹிதாயத்துக்கு தூரம் ஆகும் இவர் பேரளவுல முஸ்லீம் ஆகிப்பார் அஞ்சு நேரம் தொழுக நாலு நேரம் ஆகும் நாலு மூணாவும் மூணு ரெண்டாவும் வாழ்க்கையில தொழுவை இல்லாம போகும் அப்படியே நோம்பு இல்லாமம்போம் ஆனா கேட்டா முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்வோம் பொரோசனம் இங்குதான் இல்ல எனவே வாய்களை பேணிக் கொள்வோம் சட்ட திட்டங்கள் தெரியாவா உலமாக்கல் படிப்போம் நல்ல முறையில் அந்நிய மக்களோட மாற்று மத சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களோட நடப்போம் அதுதான் அபிசல்லாஹு வலையுசல்லமோ எங்களுக்கு காட்டின வழிமுடன் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அஹலாசோட இஷ்கலாசோட மௌத்து வரைக்கும் மகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவர்களுக்கும் வழங்குவானாக யாருங்கட பாவங்களை மன்னிப்பாயாக பெற்று வளர்த்து ஆளாக்கி அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருடைய தாய் தந்தை கபராளிகளாக துணியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக சி வைப்பாயாக யாருடைய தாய் தந்தை இல்லாம ஹயாத்தோட துணியால் வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு ஆசியத்தான ஆரோக்கியம் mana neenda aayila nasibaa paya ha engalude irudi mudivu nalla daach chedu aaya la ilaha illallah muhammadur rasulullahin khalimaa od engalude roohgale kaypettidu aaya wa akhira da'wana anil hamdulillahi rabbil alamin for more islamic lectures and useful information visit